உடன்பிறந்த சகோதர எல்லா வகை செய்துள்ளார் பிள்ளைகள் மனைவி ஆகியோர் மீதும் உடனே என்று சொன்னாலும் அவர் வீட்டில் இருந்து சாப்பிடலாமா கூடாதுங்க வண்டி தொழில் சம்பந்தப்படுறாரு தெரிஞ்சா அந்த மாதிரி வீட்டில சாப்பிடறதே அவாய்ட் பண்ணிடணும் அவங்களோட தொடர்பு கட் பண்ணக்கூடாது அவங்களோட உறவை ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணக்கூடாது நம்ம ரிலேஷன்ஷிப் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள சொல்லி புரிய வைக்க முடியும் அந்த வட்டியில அவங்களை காப்பாற்ற முடியும் ஒரே ரிலேஷன்ஷிப் கட் பண்ணாமல் அவங்க வீட்டில் சாப்பிட தவிர்த்துக்கணும் அவங்க கேட்டால் சொல்லணும் உங்களை பணம் ஹராமான பணம் அதை சாப்பிட்டா நானும் பாவியாயிடுவேன் அதனால் நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் அதே நேரத்தில் உங்களோட ரிலேஷனை இருக்க விரும்புகிறேன் ஏன்னா இந்த வட்டியில் நவளை காப்பாற்றணுன்னு என்னுடைய பொறுப்பு அப்படின்னு அவங்களை புரிய வச்சு அவங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்